அன்பார்ந்த நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாட நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையில் இருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான தெனாலிராமன் கதை தெனாலிராமன் கதைகள் பாகம் ஏழு தெனாலிராமன் வந்து அரசர் கிருஷ்ணதேவராயர்கிட்ட ரொம்ப நெருக்கமானது தாத்தாச்சாரியாருக்கு சுத்தமா பிடிக்கல எப்படியாவது வந்து தெனாலிராமனை அரண்மனையிலிருந்து துரத்தி விடணும் அரசர்கிட்ட க கெட்டெட்டேர் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி தாத்தாச்சாரியார் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதுக்கான வாய்ப்பு ஒரு நாள் வந்துச்சு ஒரு மல்யுத்த வீரர் வேறு நாட்டை சேர்ந்தவர் வந்து அரசர் கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனைக்கு வந்தார் வந்துட்டு வணக்கம் மகாராஜா நான் வந்து ஒரு சிறந்த மல்யுத்த வீரன் நான் வந்து என்னை விட சிறந்த ஒரு மல்யுத்த வீரனை பார்க்கணுன்றதுக்காக நாடு நாடாக இருக்கேன் என்னை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை உங்கள் நாட்டில் யாராவது என் கூட சண்டை போடுற அளவுக்கு சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு திறமையானவங்க இருந்தால் என் கூட சவாலுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அந்த மல்யுத்த வீரன் உடனே அரசர் கிருஷ்ணதேவராயர் வந்து என்ன பண்ணாராம் அந்த படைத்தளபதியை பார்த்தாராம் இப்படி படைத்தளபதி சொன்னாராம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மல்யுத்த வீரர்கள்லாம் ஏற்கனவே வந்து இவர்கிட்ட தோத்துட்டாங்க அதனால வந்து இவர்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்கிற மாதிரி புதுசான மல்யுத்த வீரர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறத சொன்னாராம் தாத்தாச்சாரியார் வந்து ஒரு ஐடியா பண்ணாராம் இப்போ சாம தெனாலிராமனை மாட்டி விட்டுருவோம் இந்த மல்யுத்த வீரன்ட்ட அடி வாங்கி சாகட்டும் அப்படின் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரான் அரசரே நம்ம தெனாலிராமனுக்கு வந்து எல்லா கலைகளும் தெரியும் மல்யுத்தம் மட்டும் கிடையாது வேற போர்த்தந்திரங்களும் கூட அவனுக்கு தெரியும் எல்லா சாஸ்திரங்களும் அவன் படிச்சிருக்கதான் சொன்னான் அதனால வந்து நீங்க தெனாலிராமனை வந்து போட்டி போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரான் தெனாலிராமனுக்கு வந்து தாத்தாச்சாரியார் தன்னை மாட்டி விட பாக்குறாரு அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு அவன் அரசர்கிட்ட சொல்லியிருக்கலாம் எனக்கு வந்து மல்யுத்தம் தெரியாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா அரசர் வந்து இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு வேற நாட்டுக்கார வந்து அரசரோட அரண்மனைக்கே வந்து தர்பாரில் வந்து சவால் விடுறான் இதை சமாளித்து அந்த போர் வீரனை அந்த மல்யுத்த வீரனை ஜெயிச்சு வெளியில் அரசருக்கு பெருமை இதே வந்து போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சா அரசருக்கு அவமானம் அதனால அரசருக்கு பெருமை தான் தேடித்தரணும் அவமானம் தேடித்தரக்கூடாது அப்படின்றதுனால தெனாலிராமன் என்ன பண்ணால் இந்த போர் எப்படியாவது சமாளித்து அனுப்பணும் அப்படின்றதல குறியா இருந்தான் அதனால் அரசரை நான் இந்த சவாலை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த மல்யுத்த முன்னாடி போய் நின்றான் நின்றுட்டு நீங்கள் மல்யுத்த சாஸ்திரம் நல்லா படிச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டான் உடனே அந்த மல்யுத்த சொன்னானா ஆமாம் ஆமாம் சாஸ்திரங்களை நான் முழுமையாக படிச்சுருக்கேன் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ தென்னாலி ராமன் என்ன பண்ணான்னா கையை அஞ்சு வரலையும் மடக்கி தன்னுடைய மார்பிளை ரெண்டு மூணு தடவை டம் டம் டம் அப்படின்னு அடிச்சுட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான் நான் உடனே அந்த மல்யுத்த வீரர் முழிச்சாரான் நம்ம கற்றுக்கிட்ட மல்யுத்த சாஸ்திரத்தில் இப்படி எதுவுமே சொல்லித்தரலையே இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம் சரி போகட்டும் விடுங்க நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலிராமன் கை ரெண்டையும் தலைக்கு மேலே தூக்கி மாமரத்துலேருந்து மாங்காய் பறிக்கிற மாதிரி வச்சிகிட்டு, ரெண்டு குதி குதிச்சானா குதிச்சுட்டு இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டானா அந்த மல்யத்த வீரன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா என்னடா இப்படியும் நமக்கு எதுவுமே சொல்லித்தரலையே இவர் எதோ செய்கிறாருன்னு சொல்லி குழம்பு போயிட்டானா உடனே தெனாலிராமன் வந்து ரெண்டு வரல தன்னுடைய முகத்துக்கு நேரம் நீட்டி சிசரில் கட் பண்ணுவாங்க இல்லையா கத்திரிக்கோளில் கட் பண்ணுற மாதிரி இப்படி பணி காமிச்சு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா உடனே அந்த மல்யுத்த வீரன் மன்னிக்கணுங்க நீங்கள் கேட்ட மூணு கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியாது நான் என்னுடைய தோல்வியை ஒப்புக்கிறேன் நான் வந்து இங்கிருந்து வெளியேறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்கள் மல்யுத்த வீரருக்கு இணையாக என்னால் வந்து சாஸ்திரங்களை கற்றுக்க நான் கற்றுக்கலை அதனால் தயவுசெய்து என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் அந்த அந்த வந்து ஜா வாங்கி இருந்து கிளம்பி போயிட்டாரு போன உடனே கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு சபாஷ் சபாஷ் தென்னாலிராமா நீ ரொம்ப அருமையா சமாளிச்சிட்ட எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இவ்வளவு திறமையானவனா உனக்கு மல்யுத்த சாஸ்திரமும் தெரியுன்றது எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி கிருஷ்ண சொன்னாராம் அப்போதான் தெனாலிராமன் சொன்னாராம் மன்னிக்கணும் அரசே எனக்கும் மல்யுத்த சாஸ்திரம் தெரியாது ஆனா இந்த போர் வீரனை எப்படியாவது சமாளிச்சு நம்ம நாட்டை அவமானத்துல இருந்து காப்பாற்றணுன்றக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் மற்றபடி நான் செஞ்சு காட்டினதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது நான் சும்மா தான் அப்படி பண்ணினேன் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் கிருஷ்ணதேவரைய சிரிச்சிட்டாரான் மறுபடியும் உன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டியா பரவாயில்ல நம்ம அவமானத்துலேருந்து காப்பாற்றுனது ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பொற்காசிகளை அள்ளி கொடுத்தாரான் தாத்தாச்சாரியாருக்கு என்னடா இது நம்ம குரங்கு பிடிக்க சாரி நம்ம பிள்ளையார் அது குரங்கா போச்சே அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ரொம்ப வருத்தமா போச்சான் சரி நேயர்களே இன்றைய கதையை கேட்டு நீங்க ரொம்பவே ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் மீண்டும் நாளைக்கு இன்னொரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்றைய நாள் இனிதாக அமையட்டும் நன்றி வணக்கம்